ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணு நம நாசயத்து சூரிய நஷ்வா மமவன் ஸ்ரீஷ்ணர் சம்சார விரட்ச வர்ணனை பண்ணி அந்த சம்சாரவத்தை வைராக்கியம் அப்படிங்கிற ஆயுதத்தினால வெட்டணும்னு சொன்னார் பிறகு மேலான காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை மெய்ப்பொருளை உணர முற்பட வேண்டும் என்றும் உபதேசம் பண்ணினார் அதற்குரிய தகுதிகளை கடைசியாக நாம் பார்த்த அஞ்சாவது ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணினார் அந்த மேலான மெய்ப்பொருளை மாறாத மெய்ப்பொருளை ஞானிகள் உணர்கிறார்கள் அப்படின்னர் இந்த இடத்துல அந்த மெய்ப்பொருளுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறார் எதனாலும் அது விளக்கப்படுவதில்லை அதுதான் எல்லாவற்றையும் விளக்குகிறது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அந்த பரம்பிரம்ம அந்த மெய்ப்பொருள் தூய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ் செல்ஃப் எஃபல்ஜென்ட் ஸ்வயம் பிரகாஷ தன்னைத்தானே விளக்கி கொண்டிருக்கிறது அதுதான் புத்தி மனம் முதலிய கருவிகளையும் மெய்வாய்க் கண் மூக்கு செவி என்கின்ற கரணங்களையும் கருவிகரணம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒன்றுதான் ஆக புத்தி முதலான சமஸ்த கரணங்கள் பாஹ்யகரணங்கள் அந்த கரணம் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துவது அதுதான் வெளியில் இருக்கக்கூடிய பிரகாஷஸ்வரூபமான சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துவது அதுதான் அதை எதுவும் பிரகாசப்படுத்த முடியாது ஆகவே ஆத்மா அல்லது பிரம்மம் ஸ்வயம்பிரகாசுவரூபம் செல்ஃப் எஃபல்ஜன்ட் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கிறார் சூரியன் அதனை ஒளிர்விப்பதில்லை பிரகாசப்படுத்துவதில்லை எலியூமினேட் பண்ணுவது இல்லை முடியாது நசாங்க பாசயத்தே சந்திரனும் அதனை ஒளிர்விப்பதில்லை சூரியனுடைய ஒளியைத்தான் இரவல் வாங்கி சந்திரன் ஒளி விளங்குகிறது அந்த சந்திரனால் எப்படி ஒளி உடையதாக அந்த மெய்ப்பொருள் அந்த தூய உணர்வு விளங்கும் இல்லை என்பது பொருள் பாவகா தத்து ந பாசையே பாவகான்னா அக்னி பகவானுக்கு ஒரு பேர் பாவனம் கரோதி இவகா அக்னியை நாம் பூஜை பண்ணுறோம் அந்த பூஜையினால அந்த அக்னி பகவான் நமக்கு மன தூய்மையை கொடுக்கிறார் மனசில் இருக்கிற மாசுகளை எல்லாம் நீக்கிறார் அதனால் அவருக்கு பேர் பாவகான்னு பேர் நம்மை புனிதப்படுத்துகிறார் புண்ணியங்களை கொடுக்கிறார் நமது பாபங்களை எல்லாம் போக்குகிறார் ஆகையினால அக்னி பகவானுக்கு அப்படி ஒரு பேர் ஆகவே அக்னியும் அதை பிரகாசப்படுத்த முடியாது நம்ம சாதாரணமாக இதை சொன்னால் அப்படி தான் சொல்லுவோம் சோம சூரிய அக்னி லோச்சனஹான் சிவபெருமானை சொல்கிற போது சூரியன் சந்திரன் அக்னியைத்தான் சொல்லுவோம் ஏன்னா இது அடிக்கடி நாம் வழிபடுகிறோம் சூரியோமே சக்குஷிஸ்ருதஹா சந்திரமாமே மனசிஸ்ருதா அக்னிமே வாச்சிஸ்ருதஹான்லாம் சொல்கிறோம் அதாவது நெருப்பு தெய்வத்தம் அக்னி தேவத்தை என் வாக்கில் இருக்கட்டும் சந்திர தெய்வத்தை என் மனசுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் சூரிய தேவத்தை என்னுடைய கண்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் ஆக இந்த சூரியன் சந்திரன் அக்னி இந்த ஜடப்பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த தத்துவங்களோ அல்லது அந்த தேவதைகளோ எதுவும் அதை நமக்கு விளக்கிவிட முடியாது அது மாத்திரமில்லை அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து விட்டால் மீண்டும் நமக்கு இந்த சம்சாரத்தில் பற்று ஏற்பட வாய்ப்பே கிடையாது இந்த உலக பொருள்களில் இந்த உடல்களிலோ இந்த உலக பொருள்களிலோ நமக்கு பற்று வராது ஏற்கனவே பற்றுங்கிற ஆயுதத்தினால சம்சார வருஷத்தை வெட்டணும்னு சொன்னார் அதை இந்த ஆறாவது ஸ்லோகத்தினுடைய ரெண்டாவது வரியில் சொல்லுகிறார் யத்கத்வா நிவர்த்தன்தே தத்தாம பரமம் அம்மா எதை உணர்ந்த பிறகு மீண்டும் நாம் உலக வாழ்க்கையில் பற்றை முற்றிலும் விட்டு விட்டுவிடுகிறோமோ அந்த மேலான ஸ்வரூபம் பரமானந்த போதரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஒப்புயர்வற்ற ஈடு இணையற்ற அந்த தத்துவம் அதுவே என்னுடைய ஸ்வரூபம் மம பரமம்ாமன்னா என்னுடைய மேலானூபம் தாமன்னா சாதாரண இருப்பிடம்னு அர்த்தம் இங்கே இருப்பிடத்தை குறிக்கல மேலான ஊர்துவம் மூலம்னு சொன்னார் காரணம் உயர்ந்தது அப்படின்னு நம்ம படித்தோம் மூலம்னா காரணம் ஊர்தம்னா மேலானது சிறந்ததுன்னு படித்தோம் அதே இங்கேயும் சொல்லுகிறது மம பரமம் தாம என்னுடைய மேலான இருப்பிடம் என்னுடைய மேலான இருப்பிடம்னா என்னுடைய மேலான ஸ்வரூபம் உயர்ந்த ஸ்வரூபம் இந்த மாயப்பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருக்கிறது மாயப்பிரபஞ்சத்திலிருந்து விடுபட்டு இருப்பது ஆக உணர்வு மாயப்பிரபஞ்சத்தோடு இணைத்து பார்க்கப்படுகிறது பிறகு மாயப்பிரபஞ்சத்திலிருந்து விலக்கி பார்க்கப்படுகிறது விலக்கி பார்த்தாதான் மாயப்பிரபஞ்சத்தில் நாம் பற்றுடையவர்களாக இருக்க மாட்டோம் இந்த வாழ்க்கையினுடைய தன்மையை புரிந்து அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ அந்த சுத்த சைதன்யம் எனப்படும் தூய உணர்வை ஒளிர்விப்பது கிடையாது அந்த மெய்ப்பொருளை அறிந்துவிட்டால் நமக்கு மீண்டும் பிறப்பு என்பது எதை அடைந்த பிறகு மீண்டும் திரும்புவதில்லையோ அதுவே எனது மேலான இருப்பிடங்கிறது வாட்சியார்த்தம் சாதாரண அர்த்தம் ஆனா அதனுடைய உண்மையான லட்சியார்த்தம் என்னவென்று கேட்டால் எந்த மொய்பொருளை நன்கு உணர்ந்து விட்டால் மீண்டும் நமக்கு இந்த உலகப்பற்று உடல் பற்று அகப்பற்று புறப்பற்று யான் எனது எனும் செருக்கு வராதோ அதுவே என்னுடைய மேலான ஸ்வரூபம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற கருத்தை இந்த ஸ்லோகம் தெளிவாக நமக்கு உபதேசம் பண்ணுகிறது ஆகவே இது பிரம்மத்தினுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்கின்றது எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் ஓமாரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான